सच्चिदानंद रूपाय कृष्णाया नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜா வந்தேல முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ सहस्रना स्तवन प्रशस्त निच्य जन्मजरादिशाई विश्व विषुर्वष्कार भूतभव्यवत्त् प्रभु भूतकूतभृद ூத்தூத்தூத்த பரமாஷ் சாட்சி கேற்ற கடைசியனம பார்த்தது இந்த அக்ஷர சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அக்ஷர ஏ வச்ச அது வரைக்கும் பார்த்துருக்கோம் இதில் சிலது முடிஞ்சதெல்லாம் பார்க்குறோம் ஆதிசங்கர் நிறைய வியாக்கரண விஷயங்களை இங்கே உபதேசம் பண்ணுறார் இந்த க்ஷேத்திரம் ஜான ஷரீரம் ஜானாதி இது க்ஷேத்திரா ஆதோனுபசர்கே கி கப்ரத்ய அதாவது இந்த ஜாங்கிற சப்தம் ஞா அப்படின்னு வரக்கூடாது ஆக அது வந்து ஞாவோட உபசர்க்கம் வர்றதாக இருந்ததுன்னா ஆங்கிறதோட அங்கே கஹாங்கிறத சேர்க்கணுமா ஆகையினால இந்த கஹா காங்கிற அக்ஷரம் இருந்தால் தான் இந்த ஞாங்கிற அக்ஷரத்தோட உபசர்க்கத்தை சேர்க்க முடியுமா ஆக கஷேத்தரங்கிற சப்தத்தில் இருக்கிற ஞகாரத்துக்கு உபசர்க்கத்தை கொடுக்கறது அவ்வளோதான் விஷயம் ஞகாரத்துக்கு உபசர்க்கம் கொடுக்கறதுக்கு காரணம் க்ஷேத்திரங்கிற சப்தத்தில் இருக்கிற ககாரந்தான் ஆகா ககாரம் இல்லைன்னா ஞகாரத்துக்கு வந்து உபசர்க்கம் வராது அதுதான் விஷயம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறார் எப்படி ஞஹா க்ஷேத்திரா அப்படிங்கிறதுக்கு ஏன் இப்படி வர்றது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வியாக்கரண விஷயம் முழுக்க முழுக்க இலக்கணம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் இது நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லியாச்சு இதுக்கு மற்றதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம் கடைசியாக நம்ம பார்த்தது திரும்பவும் படிக்கலாம் இதை ஏவகாராத்துங்கிறது படிக்கலாம் ஏவகாராத் க்ஷேத்த அக்ஷரையோ அபேதா பரமார்த்ததீ இஸ்ரு சக்காராத் व्यावहारिक भेदस्सी अण्वा शिल प्रसिद्धे प्रमाण प्रसिद्ध प्रसिद्धे अमाण्वा नम्ब प क्षेा अवच इ चकार अर्थम अभेदम चकारना भेदम आेत्रज्ञ अक्षरत परम्थत अभेद व्यवहारत भेद अब ஆக விவகார திருஷ்டியில் துவைத்தம் பாரமார்த்திக திருஷ்டியில் அத்வைத்தம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் பிரசித்தமாக இருக்கிறதுக்கு அப்பிரமாணமாக அப்பிரமாணத்துவம் சித்திக்கக்கூடாது பிரசித்தம்னா இது பிரபல பிரமாணம் துவைத்தம் பிரபல பிரமாணமாக இருக்குது நம்ம பேத புத்தி பிரபலமாக இருக்குது சாஸ்திரம் வந்து சொல்கிறது பிரபலத்துக்கு விரோதமாக தோன்றுறது ஆனால் சாஸ்திரம் சாஸ்திரந்தான் உண்மையிலே நமக்கு பிரபல பிரமாணமாக ஆகணும் பிரத்யப் பிரமாணம் இது லௌகிகமாக இருக்கிற பேதம் சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குறது கர்ம காண்டங்கள்லாம் உபதேசம் பண்ணுறது கர்மகாண்டம் உபாசனா காண்டம் அதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே லௌகிகத்தில் இருக்கிற பேதத்தையே ஃபைன் பண்ணுறதுக்காக இருக்குது நம்மளை அதை வந்து சுத் இது சரி பண்ணுறதுக்காக பண்படுத்துறதுக்காக இருக்குது அதில் தான் ஈஸ்வரனை நம்ம வந்து பக்தி பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் சித்த சுத்திக்காக பிரசித்தமாக இருக்கிறதுக்கு அப்பிரமாணத்துவம் சித்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக வியாபகாரிகமாக பேதத்தை ஒத்துக்கிறோங்கிறார் வியாபகாரிக்க பேதத்தையும் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறார் சென்ற வகுப்பில் சொல்கிறபோது பேதஸ்ட பிரசித்தேகே அப்பிரமாணத்வாத் இப்படின்னா பிரசித்தேகேங்கிறது ஒரு ஹேத்து அப்பிரமாணத்வாத்துங்கிறது இன்னொரு ஹேத்து ரெண்டையும் சேத்துக்கணும் பிரசித்தேகே அப்பிரமாணத்துவாத் பிரசித்தமாக இருப்பதால் அப்பிரமாணம் ஏற்பட்டுவிடும் என்பதால் அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் பிராமணிய புத்தி இருக்குது சாஸ்திரத்துக்கு பிராமணியமாக விவகாரத்து நம்ம அனுபவத்துக்கு பிராமணியமாக அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்துக்கு தான் பிராமான்யம் இருந்தாலும் இந்த பிராமணியத்தை நம்ம மறுக்காமல் பேசணும் சாஸ்திரம் கூட பிரத்யக்ஷப் பிரமாணத்தை நேரடியாக நெகேட் பண்ணுறது இல்லை பிரத்யக்ஷப் இருக்கிற சத்தியத்துவத்தை தான் நிஷேதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உபதேச சாஹஸ்திரி பஞ்சதசி மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு ஆ பிரத்யத்தை நம்ம நெகேட் பண்ணலை பிரத்யட்சத்தில் இருக்கிற சத்தியத்துவத்தை தான் நெகேட் பண்ணுறோம் இது வந்து சத்தியமாக அப்படின்னு கேட்டால் இது சத்தியம் கிடையாது இது சீமிங்லி ரியல் மேலெழுந்த வாரியான உண்மை ஆழமான உண்மை அல்ல ஆகவே ஏற்கனவே லௌக்கிகமாக இருக்கிற பேத புத்தி சாஸ்திரீயமான பேத புத்தி சாஸ்திரியமான அபேத புத்தி ஆக லௌக்கிகமாக இருக்கிற பேத புத்தி வேற அது அசாஸ்திரியம் பிரத்ய பிரமா கேவல பிரத்யக்ஷப் பிரமாணம் வேணுன்னா கொஞ்சம் அனுமானம் வச்சுப்பாங்க ஆனால் சாஸ்திர பிரமாணத்தில் பிரத்யக்ஷப் பிரமாணத்தை அணு பிரத்யக்ஷப் பிரமாணத்தை சார்ந்திருக்கிற என்னது பிரத்யபிரமாணத்தை சார்ந்திருக்கிற சாஸ்திரப்பிரமாணம் ஆனால் அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஈஸ்வரன் அதிருஷ்டம் ஜீவன் அதிருஷ்டம் புண்ணியம் பாபம் அதிருஷ்டம் சொர்க்க நரகம் அதிருஷ்டம் புனர்ஜென்ம அதிருஷ்டம் பூர்வஜன்ம அதிருஷ்டம் எல்லாம் கர்மகாண்டத்தில் இந்த அபி இந்த இது இதை வச்சு தான் இருக்குது இதை வச்சு தான் சாதன சதுஷ்டையுமே கிடைக்க போகிறது இதனால தான் சாதன சதுஷ்டய சம்பத்தியவே சம்பாதிக்க முடியும் இல்லாட்டி சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறதே கிடையாது டைரெக்டாக அத்வைதத்தில் சாதன சதுஷ்டையை சம்பத்தி சொல்ல முடியாது ஆனால் கர்மகாண்டம் உபாசனா காண்டத்தினால்தான் நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தியே கிடைக்கிறது அந்த சாதன சதுஷ்டையை சம்பத்தியை வச்சுட்டு தான் ஆகையினால் ஏவகாரம் வந்து பரமார்த்ததா அபேதா சக்காரம் வியாபகாரிக்கத்தா பே வியாவகாரிக்க பேதா ரெண்டையும் வந்து சாஸ்திரம் ஏற்றுக்கொள்கிறது ஆக பாரமார்த்திக திருஷ்டி வியாபகாரிக திருஷ்டி ஆக எப்படி நீங்கள் சக்காரத்தை ஏன் சக்காரத்தையும் பரமார்த்தமாக சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இதில் இருக்குது ஏவங்கிறது மாத்திரம் எதுக்கு சொல்கிற சக்காரத்தையும் பரமார்த்தமாக சொல்லிவிட்டு போக வேண்டியது எனத்துக்கு சக்காரத்துக்கு வியாபாரிகத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் பிரசித்தே அப்பிரமாணத்துவாத் அப்படின்னா என்ன பிரசித்தமாக இருப்பதால் சக்காரத்துக்கு வியாபாரிகம் அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதுமாதிரி பிரசித்திக்கு பிராமணியம் இல்லாமல் போயிடப்படாது பிரசித்திக்கு பிராமணியம் இல்லாமல் போயிடப்படாது துவைத்த சாஸ்திரத்துக்கும் பிராமான்யம் அத்வைதாஸ்திரம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் துவைத சாஸ்திரத்துக்கும் பிராமாண்டியம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் எல்லாம் இப்படி தான் சொல்ல முடியும் ஆ இது சாஸ்திரத்தை ஹோல் விஷன் மனசில் வச்சுண்டு ஆதிசங்கரர் இதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆஹா ஏவ ச இந்த ஏவகாரத்துக்கும் சகாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்போ இந்த ஒரு க பூர்வபட்சம் இதில் உண்டு பண்ணிக்கணும் நாம் தான் ஸ்லோகத்தில் இல்லை அதையே நீங்கள் சக்காரத்தையும் ஏவகாரத்தோடு சேர்த்துக்க வேண்டிதானே எனதுக்கு சக்காரத்துக்கு தனியாக வியாபகாரிக்கும்னு அர்த்தம் சொல்கிறேள் அப்படின்னு கொட்டால் இல்லை அதை நம்ம விட முடியாது துவைத்தத்தை வச்சு தான் அத்வைத சித்தாந்தமே இருக்குது அத்வைத்த உபதேசம் பண்ணுறதுக்கு காரணமே துவைத்தந்தானே ஜீவேஸ்வர பேதத்தை உபதேசம் பண்ண பிறகுதானே ஜீவேஸ்வர அபேதத்தை உபதேசம் பண்ண முடியும் ஜீவேஸ்வர பேதமே தெரியாத போகுது ஜீவேஸ்வர பேதமே சாஸ்திர பிரமாணத்தினால்தான் சித்திக்கிறது ஜீவேஸ்வர அபேதமும் சாஸ்திர பிரமாணத்தினால்தான் சித்திக்கிறது ஜீவேஸ்வர பேதம் வந்து லௌகிக பிரமாணத்தினால் சித்திக்கிறது இல்லை ஜீவேஸ்வர பேதமும் வேத பூர்வத்தினால் சித்திக்கிறது ஜீவேஸ்வர அபேதம் வேத அந்தத்தினால் சித்திக்கிறது ஆக ரெண்டையும் ஒத்துக்கணுங்கிறது ஆதிசங்கர் அழகா சொல்லிவிடுறார் இந்த இடத்துல இனி அடுத்தது யோ யோகோ யோக நேதா புவவ புஷோத்தோவிஸ் கேஷவருஷோத்த का <coughs> अर्थ जो योग योग पढ़ योग्रियावा एकत्व भावना एक योग क्षेत्रपरमात्म தது அப்போ யோகசப்தத்துக்கு அர்த்தம் இவ்வளோதான் யோகா ந என்னர்த்தம் ஜானேந்திரியா சர்வாணி சர்வணி ஜானேந்திரியணி யுந்திரியணி மனசா நியமாரர்ஜுன கீதையில் இருக்கிற மாதிரி சர்வாணி ஜானேந்திரியா ஜானேந்திரியங்கள்னால் அர்த்தமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஸ்ரோத்திரம் தொகு சக்ஷுகு ரசனா கிராணம் மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சையும் கட்டுப்படுத்தி எதையும் பார்க்காம எதையும் கேட்காம எதையும் முகராம எதையும் சுவையா சுவைக்காம எதையும் தொட்டு உணராம மனசாசக விவேக புத்தியோட பண்ணணும்னு அர்த்தம் விவேகத்தோட மனசோட செ மனசையும் கட்டுப்படுத்துறதுங்கிறார் மனசா நிருத்திய மனதின் துணை கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனதையும் அறிவின் துணை கொண்டு கட்டுப்படுத்தி என்ன பண்ணணும்னா க்ஷேத்ர பரமாத்மனோகோ ஏகத்துவ பாவனா யோகா க்ஷேத்ரன் பரமாத்மாவை உண்ணான்னு நினைக்கிறது க்ஷேத்ரனே பரமாத்மா தான் இந்த மாதிரி இடம் தான் கவனிக்கணும் க்ஷேத்ரஜ பரமாத்மனோஹோ க்ஷேத்ரஜன்கிறத ஜீவன் அர்த்தம் பண்ணிண்டு சாதாரண இதம் சரீரம் கௌந்தேயேத் தீயத்தை ஏதோ வேதா தேத்த விது தத்வித க்ஷேத்தனு சொல்லுகிறார்கள் க்ஷேற்றாப்பி மாம் வித்தி அந்த சா வேற இருக்குது அபி வேற இருக்குது இதை வச்சுட்டு தான் சித்தாந்தங்கள்லாம் உண்டாருது சக்காரத்தையும் அபிகாரத்தையும் வச்சுட்டு தான் சித்தாந்த பேதங்களே இதனால தான் உட்கார்ந்துருக்கு அஹ கஷேத்ரஜம் மாம் வித்தி சொல்லிடுக்கலாம் சாப்பி வேறு என்னத்துக்கு வைப்பானே அ கஷேத்ரஜம் ச அப்பி மாம் வித்தி என்னை க்ஷேத்ராகவும் தெரிந்து கொள் அப்போ க்ஷேத்ரஜ பரமாத்மனோஹோ இந்த இடத்துல க்ஷேத்ரஜன்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு சொன்னால் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற அதிஷானம் சைத்தன்யம் சச்சிதானந்த அல்வக்துமிய கல்பம் அஹ்பணையாக்கம் உபாதிக்கிதிஷ்டிய பாகணம் ஏகத்தேற்ற பரமாத்மனோத்த ஏவ யோகா யோகா தது அவாப்பத்தையாக யோகா யோக சாதனமாகவே பகவான் இருக்காராம் யோகமாகவே இருக்காராம் நம்ம எதை வந்து தியானமாக தியானம்னு சொல்கிறோமோ ஜீவாத்மா பரமாத்மாவை ஒன்றுன்னு நினைக்கிறது தான் யோகங்கிறார் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சர்வம் ஒன்று சர்வம் அத்வைத்தம் துவைத்தம் சர்வம் அத்வைத்தே கல்பித்தம் அத்தியஸ்தம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் யோகா அந்த யோக ரூபமாக யார் இருக்காருன்னா பகவானே யோக ரூபமாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார் யோகமும் பகவானே யோகமும் பிரம்மே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அந்த பாவனை பகவானே நீ யோக ரூபமாக இருக்க எனக்கு நான் யோக எனக்கு யோகத்தை குடு இப்படி சொல்கிறோம் இல்லையா மன்னியுரோசி மன்னியும் மயுதேஹி சஹோசி சஹோ மயிதேஹி ஓ ஜோசி ஓஜோ மய்தேஹி தேஜோசி தேஜோ மயதேயி அது மாதிரி என்னது யோகோசி யோகோ யோகம் மய்தேகி நீ யோகமாக இருக்க எனக்கு யோகத்தைக் கொடு ஆஹா தது அவாப்பியத்தையா அந்த பரமாத்மாவை அடையறத்துக்கு சாதனமாக இருக்கிறதுனால யோகான்னு பேர் அதனால் பகவானுக்கு யோகா எனமஹா அப்படின்னு யோகநாமாவை சொல்கிறோங்கிறார் அடுத்தது யோகவிதாம் நேதா படிக்கலாம் யோகம் விதந்தி விசாரயந்தி ஜானந்தி லபந்தே இவா யோகவிதா ேமவீமதினோவித நேத்தம் நித்தய்தினேமும் வகவதுவச்ச யோகவிதாம் நேதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் யோகம் விதந்தி விதந்தினா சாதாரணம் அடையிறதுனு அர்த்தம் இருக்குது அறியறதுங்கிற அர்த்தமும் இருக்குது அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் விசாரயந்தி யோகத்தை விசாரம் பண்ணுகிறார்கள் விசாரயந்தி ஜானந்தி அறிகிறார்கள் லபந்தே இது வா ஆஹா ஜானந்தி லபந்தே இதுவா மூணு அர்த்தம் சொல்கிறார் விசாரயந்தின்னு சொல்லலாம் யோகத்தை விசாரம் பண்ணுகிறார்கள் ஜீவேஸ்வர அபேத தத்துவத்தை விசாரம் பண்ணுகிறார்கள் ஜீவேஸ்வர அபேத ஜானத்தை பெறுகிறார் அறிகிறார்கள் ஜீவேஸ்வர அபேத ஜானத்தை அடைகிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஆகவே யோகவிதா யோகம் விதந்தி இது யோகம் விசாரயந்தி இது யோகம் ஜானந்தி இது யோகம் லபந்தே இது வா தேஷாம் சரியான சொல்லாம் காப்பாற்று கடவுள் கிட்ட கூட்டிட்டு எஸ்ச்ச வித்யாம் பிரய்சதி அன்னதாத்தா பயத்ராத்தா பஞ்சயித்தே பிதரஸ்மிருதா ஜனிதா சன்ன ஜனிதானா நம்மளை பெற் பெற்ற தந்தை உபநேதா உபநேதானா நமக்கு கடவுள்கிட்ட கூட்டின்னு போகிறார் உபநயனம் பண்ணி வைக்கிறவர் எஸ்ட வித்யாம் பிரயச்சதி யார் நமக்கு வித்தியையும் கொடுக்குறாரோ நமக்கு வந்து அன்னதாத்தா நம்மளை வந்து அண்ணன் நமக்கு சாப்பாடு போடுறாரோ நம்மளை பயப்படாமல் செக்யூரிட்டி கொடுக்குறாரோ அவருக்கு அப்பா அவரெல்லாம் அஞ்சு பேரும் அப்பாவாக கருதப்பட வேண்டியவர்கள் பஞ்சயத்தே பிதரஸ்மிருதா சும்மா நேத்தாங்கிறதுக்கு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இதில் ஞானி நாம் ஞானிகளுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துக்கிறார் அவர் வழி நடத்துகிறார் அப்பாங்கிறான் என்னை பார்த்து என்ன அவர் வழி நடத்துகிறார் நான் பாட்டுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கேன் எனக்கு வேண்டியதை அவர் பார்த்துக்கிறார் ஆஹா ஞானினாம் நேத்தா எப்படின்னா யோகக்ஷேம வகனாதினா நேத்தா யோகவிதாம் நேதா நமக்கு வேண்டியது நமக்கு வேண்டியது எல்லாம் அவர் கொடுக்குறார் எனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறார் அதை காப்பாற்றுறார்தும் அவர் தான் பண்ணுறார் அப்பிராப்தசிய பிராப்தி பிராப்தசிய சம்ரட்சணம் ரெண்டும் அவர் பார்த்துக்கிறார் கொடுக்குறதும் அவர் அதை காப்பாற்றுறதும் அவர் நான் அதுக்காக எஃபர்ட் போடுறதில்லை நான் முயற்சி பண்ணுறதில்லை அது பகவான் யார் மூலமாகவும் எனக்கு பண்ணிவிடுறார் நான் அதை பற்றி சிந்தனை பண்ணுறதில்லை நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆத்தியாத்மிகீவனத்திலையே இருக்கேன் ஆன்மீக வாழ்க்கையிலே நான் இருக்கேன் இந்த உடம்பை பாதுகாக்கிறதும் இதுக்கு வேண்டியதை கொடுக்கறதும் அதை தொடர்ந்து கொடுக்கறதும் காப்பாற்றுறதும் எல்லாம் அவர் பொறுப்பு அப்படின்னு அவரே சொல்லிவிட்டாருங்கிறத கோட் பண்ணுறார் கீதையிலே சொல்லிவிட்டார் தேஷாம் நித்யாபியுக்தான விடாம ஆன்மீக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நிர்யோக்ஷேமோ பவன்னர் முதல்ல ரெண்டாவது அத்தியாயத்தில் யோகக்ஷேமத்தை பற்றியே நினைக்காத எப்படிரா சம்பாதிக்கிறது சம்பாதிச்சது எப்படிரா காப்பாற்றுறது இதை பற்றிலாம் நீ யோசிக்காத நான் பார்த்துக்கிறேங்கிற ஆத்மா அப்படின்னா அதுக்கு தைரியம் வேணும் அப்புறம் ஆத்மவான் பவ எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இது பகவதா அதனால் யோகவிதாம் நேதாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு யோகா நம யோகவிதாம் நேத்திரே நம அடுத்தது பிரதான புருஷேஸ்வரா ஒரே பதம் ஒரே காம்பவுண்ட் பிரதான புருஷேஸ்வர படிக்கலாம் பிரதானம் பிரகிரு மாயா புருஷா ஜீவீஸ்வர பிரதானபுருஷேர அவ்வளோதான் பிரதானபுருஷேரங்கிறதத்துக்கு அர்த்தம் பிரதானம்ன என்ன பிரகதி பிரகதின என்ன மாயா பகவானுட அந்தபிரமனோடி அப்போ பிரதான அப்படின்னா மாயான்னு அர்த்தம் சொல்லிட்டேன் பிரகிருத்தின்னு ஒரு அர்த்தம் மாயான்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம்னு சொல்கிறார் அப்புறம் புருஷஹான்னா என்ன இப்போ தான் புருஷகான்னு சொல்லப்பட்டது இந்த கான்டெக்ஸ்டில் புருஷகாங்கிறதுக்கு ஜீவா இந்த என்னது தேக தேக காரியக்கரண சங்காத்த சுவாமி காரிய கரண சங்காத்த சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம் என்னது ஹெட் ஆஃப் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த உடம்பினுடைய தலைவன் உடம்பு மனதினுடைய தலைவன் நான் தான் இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு இந்த உடம்பு மனதோடு சேர்ந்துண்டு எல்லாம் இதுக்கெல்லாம் ஜ என்னது இதோடய பர்த் டேட்டு டெத்து டேட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஜாதகத்தையும் வச்சுண்டு என்னெல்லாம பண்ணிட்டு போக்கேன் ஆஹா ஜீவோகம் ஜீவன்னா ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ளே மனசு புத்திக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஜீவாத்மா வேதாந்த சாஸ்திரத்தில் இதை வந்து பிரதிபிம்ப சைதன்யம் அவச்சின்ன சைதன்யம் எப்படி சொன்னாலும் சரி உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருந்துட்டு கர்மபல போக்தாக இருக்கானே சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இந்த உடம்புக்குள்ள ஒருத்தன் இருக்கானே சுகதுக்கத்துக்கு காரணமான கர்மாவையும் பண்ணிகிட்டு இருக்கானே சுகதுக்கத்துக்கு காரணமான புண்ணிய பாபத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான் சுகதுக்கத்துக்கு சுகதுக்கத்தினுடைய பல கர்மபல கர்மபலனாகிய சுகதுக்கத்தையும் அனுபவிச்சுன்ட்ருக்கான் ஆஹா அவன்தான் ஜீவாத்மா தயோகோ ஈஸ்வரன்னார் தயோகோ ஈஸ்வரா இந்த ரெண்டுக்கும் ஈஸ்வரன் யாருன்னா ஈஸ் பகவான் ரெண்டையும் ஆள்றவர் விசிஷ்டாத்வைத திருஷ்டியாக சொன்னால் இது வந்து சிதச்சித் விசிஷ்ட ஈஸ்வரா அவளுக்கு சௌரியந்தான் அது ஆஹா சிதச்சித் விசிஷ்ட ஈஸ்வரா அச்சித்துங்கிறது ஜடவஸ்து சித்துங்கிறது சேதன வஸ்து ரெண்டையும் உடைய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சரி நாராயணன் ஒத்துக்கிறோம் நாராயணனுக்கும் பிரகிருதிக்கும் மன ஜீவனுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிற சுத்த சைத்தன்யம் நிருபாதிக சைத்தன்யம் பிரம்ம ஆக இப்போ பிரதான புருஷேஸ்வரா அப்படின்னா அத்வைத சித்தாந்தப்படி பிரதான புருஷேஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்கிற சைத்தன்யம் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பிரதானம்னு சொல்லப்படுற பிரகிருதி மாயைக்கும் ஆதாரமாக இருக்கிற சைத்தன்யம் ஆகவே எப்படி நம்ம சொல்கிறோம்னா அத்வைத சித்தாந்தப்படி சைத்தன்யத்தில் ஜீவேஸ்வர மாயா அத்தியஸ்தா ஜீவ ஈஸ்வர மாயை அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு பிரம்மைவ சத்தியம் ஜீவேஸ்வர மாயா மித்யா நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் பிரதானமாகவும் புருஷனாகவும் ஈஸ்வரனாகவும் காட்சியளிக்கிற பிரம்மன் அத்வைத அர்த்தம் எந்த ஒரு பிரம்மனானது ஈஸ்வரனாகவும் ஜீவர்களாகவும் மாயையாகவும் காட்சி அளிக்கிறதோ அதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்லணும் ஆ பிரதானத்துக்கும் புருஷனுக்கும் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் இது வந்து விசிஷ்டாத்வைதம் பிரதானமாகவும் புருஷனாகவும் ஈஸ்வரனாகவும் எந்த ஒரு பரமார்த்த தத்துவம் காட்சி அளிக்கிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அத்வைத சித்தாந்தம் இது சரியாக புரிஞ்சுக்கணும் அடுத்து நாரசிம்வரன்ல சாரிம்மவ நமக்கு தெரிஞ்சது தான் நாரசிம்வாச்சியே எந்த ஒரு மூர்த்தியினிடத்தில் நாரசி நரசிம்ஹாவதாரம் அந்த கதையை சொல்கிறார் நரனுடைய மனுஷனுடைய சிங்கத்தினுடைய உறுப்புகள் எந்த ஒரு மூர்த்தியில் வெளிப்படுகிறதோ அந்த ஷரீரம் எஸ்மின் லக்ஷியந்தே தத் வப்புஹு எல்லாம் வாக்கியம் சொல்லிவிடுறார் தத் வப்புஹு எஸ் அந்த வப்புகு யாருக்கு இருக்கோ அவருக்கு நாரசிம்ம வபு மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் இந்த அவதார விஷயத்தை சொல்லி நாரசிம்ஹவபுஷே நம பிரதான புருஷேஸ்வராய நம நாரசிம்ஹவபபுஷே நம இந்த பிரம்மந்தான் மாயினால் எத்தனையோ அவதாரங்களெல்லாம் எடுக்கிறது மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராகஅவதாரம் அதுமாதிரி நிறிம்ஹாவதாரம் அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ண மூர்த்தி அஹ நாரசிம் வபு அடுத்தது நம அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் எஸ் வீம் வசதி சாஸ்ரீமன் எஸ் வீம் வசதி சீமாணம் சகுணமும் ரெண்டும் மாற்றி மாற்றி ஒன்றுன்ட்ருக்கும் அதனால தான் இது சாஸ்திரம் விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்தோத்திரமாகவும் சாஸ்திரமாகவும் இருக்குது மற்ற எந்த சஹசிரநாமத்துக்கும் இது கிடையாது லலிதா சஹஸ்திரநாமத்துக்கும் இப்படி சொல்லப்படுறது இருந்தாலும் லலிதா சஹஸ்திரநாமத்துக்கும் அந்த மகத்துவம் இருக்குது இங்கேயும் அப்படி தான் இங்கேயும் விஸ்வஸ்மயினமாக ஆரம்பிக்கிறது சர்வ பிரகரணாயுதான்னு முடிகிறது சர்வப்பிரகரணாயுதாங்கிறது உபசம்ஹாரம் விஸ்வஸ்மை நமஹாங்கிறது உபக்கிரமம் இது சாஸ்திர ரூபமாகவும் இருக்குதுன்னு நம்ம விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சகுண ரூபம் அவதார ரூபங்கள் எல்லாம் வியாபகாரிக திருஷ்டியில் எல்லாத்தையும் ஒத்துணிடுவோம் பாரமார்த்திக திருஷ்டியில தான் பிரம்மைவ சத்தியம் அத்வைதம் பிரம்ம சொல்லுவோம் விவகார திருஷ்டியில் பேதத்தை ஒத்துப்போம் अवतारत, ஒத்துப்போம் எல்லாம் ஒத்துனிடுவோம் எஸ்ய வக்ஷி யாருடைய வக்ஷஸ் மார்பில் நித்தியம் ஸ்ரீஹி வசதி எப்போ ஸ்ரீ அந்த மகாலட்சுமியானவள் வசிக்கிறாளோ அவருக்கு ஸ்ரீமான் சஹா ஸ்ரீமான் ஸ்ரீமான்னா ஸ்ரீயை உடையவன் திருவுடையவன் திருவுடையோன் தமிழ் அப்படி சொல்லுவா திருவுடையோன் திருவுடையோன்கிறது ஸ்ரீமான்ங்கிறதனுடைய மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் திருவுடையோன் ஆஹா பகவான் எப்போவுமே ஸ்ரீவத் சகா ஸ்ரீவத் சகா ஆஹா யாருடைய ஹிருதயத்தில் எப்பவும் லக்ஷ்மி தேவியானவள் இருக்கிறாளோ அவருக்கு பெயர் ஸ்ரீமான் அதனால தான் எல்லோரையும் மற்ற ஜனங்களையும் சொல்கிறோம் இவர் ஸ்ரீமான் திருவாளர் ஸ்ரீமதி திருவாட்டி எல்லாம் சொல்கிறோம் ஸ்ரீமான்களே சீமாட்டிகளைங்கிறது மாற்றியிருக்கான் திருவாளர்களே திருவாட்டிகளே மாதிரி எல்லாரையுமே ஸ்ரீமான் சுவாமிகளுக்கு அப்படி போடுறோம் ஸ்ரீமான் ஸ்ரீமத் சுவாமி இப்படிலாம் போடுறோம் எல்லாரும் ஸ்ரீமான் ஸ்ரீங்கிறது தமிழில் வந்து திருன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது சங்கராச்சாரன் இந்த இடத்துல யாருடைய மார்பில் எப்பவும் லக்ஷ்மி தேவி வசிக்கிறாளோ அவருக்கு ஸ்ரீமான்னு பேர் இந்த திரு திருப்பதியில் வெங்கடாச்சரபதிக்கு தினம் பூஜை பண்ணுறத பார்த்தா தெரியும் தினம் அந்த முன்னாடி நிறைய சால வச்சு அபிஷேகம் பண்ணுவாள் புருஷ சுத்தம் சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாம் பிரபந்தங்கள்லாம் சொல்லி குறிப்பாக திருப்பாவை தான் அதெல்லாம் சொல்லி சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி சின்னதாக வெள்ளியில் ஒரு வெங்கடாஜபதி இருப்பார் அவருக்கு எல்லாம் அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மகா மது சுவாமியோட முகமெல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணுவார் பாதத்தை இது பண்ணி மேலே தொடச்சி அதெல்லாம் பண்ணுற வழக்கம் உண்டு அப்போ இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி இது தனித்தனியாக இதுக்கு சம்ஸ்க பூஜைகள்லாம் உண்டு அர்ச்சனைகள் பூஜைகள்லாம் பண்ணுவார் எஸ் வக்ஷி நித்தியம் வசதி ஸ்ரீஹி சா ஸ்ரீமான் அடுத்தது கேஷவுருஷோத்தமான் இருக்குது ஸ்லோகத்தில் ஆஹ் கேசவச்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பார்க்கலாம் ஆபிரூப்ப கேசா எஸ் சா கேஷவ ते வத்தய பிரசம்சம் எவ்வாக்கீசிமூத்தவ கேஷிவாஷ்டை துஷ்டாத்மா ஹேசர் தேஷவோகே யா இஷ் இஷ்ணு புராணே ஸ்ரீ கிருஷ்ணம் பிரதிநா ஸ்ரீ கிருஷ்ணம் பிரதி நாரதவச்சனம் பருஷோதராதிதாது கல்பனா கேசவத்துக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறார் ஒன்று ரெண்டு मूण शीनि केशव शब्दि अभिरूपाह केश केशव अभिरूप रो अन अर्थम एल कवारी तल मर्थं केश கிருஷ்ணருடைய தலைமுடி இவனுடைய அர்ஜுனனுடைய இதெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு குடா கேஷா அப்படின்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு ஆஹா அபி அபிரூபாக கேசாக எஸ் எ சா கேஷவா அழகான தலைமுடி அதோட வப்பிரத்தையும் சேர்க்கப்பட்டிருக்குங்கிறார் கேசாத்து வஹா அந்நரசாம் அப்படின்னு பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணுறார் அஞ்சு ரெண்டு நூற்றி ஒம்பதாவது சூத்திரத்தை கோட் பண்ணி கேசப்தத்தோட வப்ரத்தேயத்தை சேர்த்தா கேசவஹான்னு ஆயிடுறது அப்படின்னு சொல்லி பிரசம்சாயாம் வப்ரத்தேயா பிரசம்சாயம் அழகான வஹாங்கிறது வந்து அழகானங்கிறது குறிக்கிறது கேசாக அபிரூப்பாக கேஷாக எஸ் எ சகா கேசவா அழகான கேசங்கள் யாருக்கு இருக்கோ அவனுக்கு கேசவஹா வாங்கிற வாங்குகிற எழுத்து புகழ்கிறத குறிக்கிறதாம் ஆக இந்த வாங்கிற பிரத்யம் அபிரூபாகங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது அழகான சுந்தர கேசாக ரமணீய கேஷாக அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்குறது ஆகினால இந்த வாங்கிற பிரத்தியம் எதனால சேர்ந்துருக்குன்னா வப்பிரத்தியம் வந்து பிரசம்சாயாம் அப்படிங்கிறார் அதுக்காக சொல்லிவிட்டார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் எத்வா அல்லது கஷ்ட அஷ்ட ஈஷ க காரகா அகாரஹா ஈகார இந்த மூணு என்னதுன்னா ககாரம் பிரம்மனை குறிக்கிறது அகாரம் விஷ்ணுவை குறிக்கிறது மகாரம் இல்லை ஈகாரம் இவரை குறிக்கிறது சிவனை குறிக்கிறது ருத்ரனை குறிக்கிறது த்ரிமூர்த்தையாக கேஷாக அந்த மூணு பேருக்கும் அதிபதி இவர் எத்வசன வர்த்தந்தே திருமூர்த்திகள் யாருடைய வசத்தில் இருக்கிறார்களோ அவனுக்கு கேஷகான்னு பேர் சிருஷ்டி ஸ்திதியில் அம் சயம் சம்ஹாரம் யார் பண்ணுறோ ஒருத்தர் சிருஷ்டிமூர்த்தி ஒருத்தர் ஸ்திதிமூர்த்தி ஒருத்தர் சம்ஹாரமூர்த்தி இந்த மூர்த்திகள் மூணும் யாருடைய வசத்தில் இருக்கோ ஞாச்சுங்கோ ஒரு ஒரு புராணத்திலும் இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு புராணம் இப்படி தான் இருக்குது ஆக இந்த சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரம் பண்ணுறதுக்கு மேலே யார் இருக்காரோ அவரை தான் காரண பிரம்மன்னு சொல்கிறது இவர்கள்லாம் காரிய பிரம்ம பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள்லாம் இந்த விஷ்ணு வேறு அந்த விஷ்ணு வேறு இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் மாதிரி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பார்த்தா இந்த இஸ்கானில் சொல்லின்னு இருக்காங்க கிருஷ்ணர்கிட்டிருந்தான் விஷ்ணுவே உற்பத்தி ஆனால் அதுக்கு பிரமாணம் இருக்குது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்குது பிரம்ம வைவர்த்த புராணத்தை மேற்கோள் காட்டுறார் ஆக பாகவதத்தை கூட மேற்கோள் காட்டாத ஆதிசங்கரர் பிரம்ம வைவர்த்த புராணத்தை விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் மேற்கோள் காட்டுறார் ஆனால் பிரம்ம புராணம் இருக்குது தெரிகிறது அதில் இந்த ராதாகிருஷ்ணன் இருக்கார் இந்த ராதாகிருஷ்ணன் இருந்து தான் விஷ்ணுவே வந்தார் அப்படின்னு இருக்குது வைஷ்ணவர்கள் அதை எவ்வளோ பிராணிக்கமாக எடுத்துக்கொள்கிறார்கள் தெரியாது ஆதிசங்கரர் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் பிரம்மவேவர்த்த புராணத்தை கோட் பண்ணுறார் ஆஹா கஷ்ட அஷ்ட ஈஷ்ட திரிமூர்த்தயா இவர்ட்ருந்துதான் இவர்டர்ந்து இப்போ இதில் அம்பாள் இருந்து லலிதா சாஸ்திரநாமத்தில் வரும் கராங்குலி நகோத்பண்ண நாராயண தசா கிருத்தியை நமஹா ஒத்துவாங்களா வைஷ்ணவ பக்தர்கள் அம்பாவிட பத்து விரலில் இருந்து பத்து விரல் நகத்துலருந்து பத்து அவதாரம் வந்ததுன்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம் அந்த வாக்கியம் கராங்குலி நகோத்பன்ன நாராயண தச ஆகிருத்தியை நம கராங்குலி நகோத்பண்ண ந த நாராயண அவதாரம் வந்தது அப்போ என்னன்னா ஒரு ஒரு புராணத்துலேயும் அம்பாளை பற்றி சொல்கிறதுலேயும் அம்பாளுக்கு தான் குளோரிஃபிகேஷன்லாம் மகத்துவம் எல்லாம் அதனால தான் அத்வைத சித்தாந்தத்தில் இதை நம்ம சொல்லிவிடுறோம் விவகாரத்தில் எல்லாம் இது என்ன சொல்கிறோம்னா இது காரண காரிய பிரம்மம் விநாயக புராணத்தில் விநாயகர் தான் சிவன் பார்வதியே வந்தாங்க சுப்பிரமணிய புராணத்துலேயும் அப்படித்தான் அந்த பகவானுக்கு பிராதானியம் கொடுக்கணும்னா மற்றவங்களெல்லாம் கீழே இறக்கணும் ஆக காரிய பிரம்மம் காரண பிரம்மம் அப்படின்னு பிரிச்சுடுவோம் எப்படியோ பிரம்மம் புரிஞ்சால் சரி அப்புறம் அடுத்தது இன்னொரு அர்த்தம் கேசி வதாத்வா கேஷி அப்படின்னு ஒரு ராட்சசனை கொன்றதுனால அவருக்கு பேர் கேசவா அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் விஷ்ணு புராணத்தில் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரா விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ண நாரத சம்பாதம் இருக்குது தெரிகிறது யஸ்மாத்து யயா ஏஷா துஷ்டாத்மா கேசி ஹதா ஸ்லோகத்தில் ஹே ஜனார்தன அதர்மம் பண்ணுற ஜனங்களையெல்லாம் கொல்லுகின்றவனே அழிப்பவனே யஸ்மாத் யாதொரு காரணம் பற்றி யா உன்னால் ஏஷா துஷ்டாத்மா கேஷி இந்த துஷ்டாத்மாவான கேசியானவன் கொல்லப்பட்டானோ தஸ்மாத் எனவே ம் தஸ்மாத் கேசவநா ம்வம் கேசவநா லோகே ஹியாத்தோ பவிஷியத்தி இந்த உலகத்தில் இதுக்கு பிறகு உன்ன எல்லோரும் கேசவன் கேசவன் என்று அழைப்பார்கள் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கார் அஞ்சு பதினாறு இருபத்தி மூணு இஷ்ணம் பிரதி நாரத வச்சனம் கிருஷ்ணரை நோக்கி நாரதர் சொல்லியிருக்கார் இதில் ஒரு கிராமர் பாயிண்ட்டு சொல்கிறார் ரொம்ப பெருசு இது புருஷோதராதித்வாத் சப்த சாதுவ அதாவது இந்த கேசவ சப்தத்தில் தோஷம் இருக்கா இல்லையான்னு ஒரு சப்த விசாரம் பண்ணி புருஷோதராத் புருஷோதர ஆதித்வாத் சப்த சாதுத்வ கல்பனா இந்த சப்தம் சாதுதான் அப்படிங்கிறதுக்கு கிராமர் பாயிண்ட் சொல்கிறார் பாருங்கள் கொஞ்சம் ஒன்று பெருசாக இருக்குது பாருங்க விச்சாரம் எல்லாம் ஹிந்தியில் போட்டிருக்கு புருஷோதராதீனி யதோபதிஷ்டம் இது பாணினி சூத்திரம் அதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது மகாபாஷ்யம் எல்லாம் கோட் பண்ணி இந்த வாங்கிற எழுத்து வந்து போட்டிருக்கும் கடைசியாக பாருங்க ரொம்ப அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை கி தூ ப்ரஷோதராதி கே சமான் ஆ தா பது கே ஸ்தான கல்பனா கற்கே கேசவ சித்த கியா கயாஹை உசி பிரக்கார் அந்நிய அர்த்தோமே பீ கேசவசப்தக்கா பிரயோக் சுத்த ஹை அப்படின்னு போட்டுட்டார் ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை இந்த புருஷோதராதனை யாருக்கும் புரிய போகிறதில்லை ஆக இந்த கேசவசப்தத்தில் இந்த கேசவனை எனது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு நம்ம பாட்டுக்கு பாடிட்டு போயின்ட்டுருவோம் ஆனால் இவங்க வந்து இந்த கேசவ சப்தம் வந்து சுத்த சப்தமா இல்லை அபசப்தமா அப்படின்னு விசாரம் பண்ணி இல்லை இது சுத்த சப்தந்தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அது சும் அவர் சிம்பிளாக போட்டு போயிட்டார் புருஷோதராதித்வாத் சப்த சாதுத்வ கல்பனா புருஷோதராதித்வாத் புருஷோதராதித்வாத்துங்கிற அந்த சூத்திரப்படி சப்தம் சாதுத்வந்தான் அப்படின்னு இந்த வப்ரத்தை போடுறதுனால சாது வந்து சாது தான் அதனால் இந்த சப்தத்தில் தோஷம் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த சப்த பண்டிட்ஸ்லாம் சப்தசாஸ்திரிகள்லாம் வந்து இந்த சப்தம் சரியில்லை அந்த சப்தம் சரியில்லை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் அதனால் எல்லா ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம் எல்லாம் கோட் பண்ணி பண்டிதர்களுக்கு முன்னால் சொல்லி ஆகணுமே எல்லாத்தையும் நிரு சித்தாந்தம் பண்ணி ஆகணுமே அதுக்காக வேண்டி ஒருத்தன் வந்து இது சொல்லி வைப்போம் நீ சொன்ன இந்த சப்தத்தில் தோஷம் இருக்கேன்னா அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு எழுதிட்டார் சப்தசாதுவ கல்பனா இனி புருஷோத்தம்தத்துக்கு அர்த்தம் புருஷாணமுத்தமாக புருஷோத்தமாக அத்த நிர்ணே இஷ்டிசமாச பிரதிஷேத நஷ்டிசமாச प्रतिषेधो नातियादी अनपेक्षया सर्थवा जातिगुणक्रियापेक्षया पृथक्रिया तथा निषेधसमेध प्रवर्त மனுஷாஷூஷா சம்பீரமா அம் ன் சீகிர அஞ்சம்தகவன எஸ்மாத்தீ அகராதபிச்சோத்தமாக அத்தி லோகே வேதே பிரித புருஷோத்தமாக புருஷோத்தம்தத்துக்கு அர்த்தம் சொல்கிற இது ஷீசமாசம் எடுத்துக்கணுமா பஞ்சமீசமாசம் எடுத்துக்கணுமா பஞ்சமீபக்தியோடு எடுத்துக்கணுமா पुरुषाणाम, पुरुषयोः पुरुषस्य ्याष्टोषाण रे पंचमीय एड़क्रद्ठी एना रेड अर्थ चल रहा புருஷோத்தம அத்த நர் நிர்தாரணே அதுக்கெல்லாம் நான் வந்து பிழக்கு பிறகு பார்த்து சொல்கிறேன் இன்னும் விளக்கம் விஷயம் இருக்குதில்ல எல்லாம் இலக்கணப்படி போகிறார் ஒரு பதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு இலக்கணத்தினுடைய சம்மதம் இருக்கா ஏன்னா பண்டித்தர்கள் அவர் ஆதிசங்கர சுற்றி ஒரே பண்டிதர்கள் கோவிந்த பகவத்பாதருக்கு இவருடைய பாண்டித்யத்தையும் காட்டணும் எனக்கு இவ்வளவு தூரம் தெரியும் நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பகவான் சாமர்த்தியம் கொடுத்துருக்கார் நான் உபனிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ண போகிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு எழுதுறதுக்காக எழுதினது இது அதை மறக்கவே விடாது விஷ்ணு சகசிரநாமத்தில் தன்னுடைய முழு பாண்டித்யத்தை பிரதர்சனம் பண்ணி அவர்கிட்ட அனுமதி வாங்கிறதுக்காக எழுதினதுனால தன்னோடய சாமர்த்தியம் அத்தனையும் காட்டுறார் அதனால தான் நான் நிர்தாரணே अब सूत्र सूत्रपति ना पाटेट चल रहे ना कवन के लिए षष्ठी सतिषेधा नवती षष्ठिमास प्रतिषेधम वराद अब षष्ठी समास प्रतिषेध नातियादी अनपेक्षाया सर्थत्वात् यन जातिगुणक्रियापेक्षाया पृथक्रिया त्र असम्वा निषेध प्रवर्त यहाँ क्षत्रि शूरतम गवाम कृष्णा गौ संपन्न क्षीरतमा अध्वगा धाशीतमी अथवा पंचमी इवर्ग कुन् उयर्द अबड़ी इवन दा उयर्दनग्र अर्थ பஞ்சமீ அஞ்சமீசனம் எஸ் மாகம் கஷரமதி நான் अहं क्षरमतीतः नान உத்தமாக அக்ஷரத்தையும் கடந்தவன் அங்கே க்ஷரம்னு சொன்ன ஜகத் இது ரெண்டு நிறைய அர்த்தம் இருக்குது அதாவது அதாவது ஜடப்பிரபஞ்சம் கஷரம்னு சொன்ன அக்ஷரம்னா சேத்தன பிரபஞ்சம் சேத்தன அச்சனை அச்சேதனத்துக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம் ஆக பிரபஞ்சம் ஈஸ்வரன் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட சுத்த சைத்தன்யம் நிருபாதிக சைத்தன்யம்னு அர்த்தம் சோபாதிக சைத்தன்யமாக இருக்கிற டோட்டாலிட்டியில் இருக்கிற எனது டோட்டல் டோட்டல் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறது உண்டு இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் பல அர்த்தம் இதுக்கு இருக்குது அக்ஷரம் க்ஷரம்னு சொன்னால் அழியிற வஸ்துக்கெல்லாம் க்ஷரம் மாறுற வஸ்துக்கெல்லாம் மாறாத வஸ்துவுக்கு அக்ஷரம்னு பேர் இந்த காண்டெக்ஸ்டில் அக்ஷரம்னா மாயான்னு அர்த்தம் க்ஷரம்னு சொன்னால் வியக்தகத்து அதாவது அவ்வக்தநாம ரூப ஜெகத்து வியக்தாம ரூபக்து இந்த அவ்வக்தநாம ரூப ஜகத்துக்கும் வியக்தாம ரூப ஜகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற தூய உணர்வு சுத்த சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம் புருஷோத்தம சப்தத்துக்கு அதில் அக்ஷர அதிதா அகம் நிறைய அர்த்தம் இருக்குது இதுக்கு அக்ஷர அக்ஷர விவேகம் கஷராட்சர விவேகம் புருஷோத்தம நிர்தாரணம் புருஷோத்தம சப்த நிர்தாரணம் புருஷோத்தம நிரூபிக்கிறதுக்காக அத்தா லோகே வேதேச்ச லோகேன்னா இந்த இடத்துல சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள்னு அர்த்தம் வேதேச்ச சாஸ்திரத்திலும் சாஸ்திரத்தை படித்தவர்களிடத்திலும் நான் புருஷோத்தமன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன் அத்தா லோகே வேதே செ புருஷோத்தமாக இது அஹம் பிரதிதாக அஸ்மி புருஷோத்தமன் என்ற பெயருடையவனாக நான் விளங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னர் இவர் சொல்கிறார் இங்கே இது பாருங்க மனுஷர்களுள் க்ஷத்யன் எப்படி சூரனோ பசுக்களுள் கருப்பு பசு எப்படி நன்கு பாலை தரக்கூடியதாக இருக்கிறதோ ஓடுகின்றவர்களுள் பாதை பாதையில் போகிறவன் ஓடிண்டு போகிறவனுக்கு போகிறான் என்று சொல்லுகிறோமோ அப்படி இந்த சமூகத்துள் அவனே உயர்ந்தவன் இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்தவன் புருஷோத்தமன் அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம் இங்கே என்னென்னா க்ஷரம் அத்தீதா அக்ஷராத்து அப்படின்ட்டுருக்கு அக்ஷராத்துன்னு சொன்னால் அக்ஷரத்தை காட்டிலும்னு அர்த்தம் ஆக இதுக்குள்ள இவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறதா இதை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்கிறதா அதுதான் விசாரம் இங்கே ஆக இது ரெண்டையும் சொல்லி இவர் என்ன சொல்கிறாருன்னா இதை அடுத்த இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன் ஷஷ்டிசமாசப் பிரதிஷேதா நபதி இப்படி சொல்லியிருக்கார் இதுக்கு இன்னும் அர்த்தம் சொல்லணும் ஜாத்தியாதி அனபேக்ஷயா சமர்த்தத்வாத் ஜாதி குணக்கிரியா அபேக்ஷயா பிதக் கிரியா இந்த தூய உணர்வு சைத்தன்யங்கிறது எந்த இனத்துக்குள்ளேயும் வராது தூய சுத்த சைத்தன்யம் வந்து அதுக்கு எந்த குணமும் கிடையாது ஆகவே அதுக்கு ஜாதி கிடையாது ஜாத்தின்னா என்ன அர்த்தம் இந்த மனித இனம் பசுக்கள் இனம் பறவை இனம் அப்படிலாம் சொல்கிறோமே அந்த இனத்துக்குள்ளே வராது பிரம்மன் என்ன ஸ்பீஷீஸில் சேரும்னு கேட்டால் எதுலேயும் சேராது மெய்ப்பொருள் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ஸுக்கு எந்த இனம்ப்பா அப்படின்னா அது எந்த இனத்துலேயும் இல்லை எல்லா இனத்துக்கும் ஆதாரமாக இருக்குது அதுக்குன்னு எதா குணம் இருக்கான ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது அதனால அது புருஷோத்தமன் ஏன் உச்சுங்க புருஷோத்தம சப்தத்துக்கு லட்சணம் சொல்கிற போது அனந்த கல்யாண குண கணக நிலையாக அந்த லட்சணமெல்லாம் கிடையாதுங்க புருஷோத்தமனுக்கு ஆ அனந்த கல்யாண குண கணக நிலையாக நான் அர்த்தம் எல்லா எல்லையற்ற குணங்களின் இருப்பிடம் அப்படி சொல்கிறது இல்லை அது வந்து பகவானை குணவானாக்கி என்ன வந்து என்னதுன்னா எனக்கு துர்கங்கள்னா கெட்ட குணமும் நல்ல குணமும் கலந்திருக்கு அவருக்கு நல்ல குணம் மாத்திரம்தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில பேரோட அபிப்பிராயம் பகவானுக்கு நல்ல குணங்கள் மாத்திரம்தான் இருக்குது அனு அளவும் கெட்ட குணங்கிறது கிடையவே கிடையாது எனக்கு வந்து கெட்ட குணந்தான் நிறைய இருக்குது நல்ல குணம் இல்லவே இல்லை இருந்தால் அது கொஞ்சம்தான் இருக்குது அப்படிலாம் நம்மளை பகவானையும் நம்மளையும் விஷத்தை தாழ்த்திக்கிறோம் அத்வைத சித்தாந்தம் இந்த விஷத்தி தாழ்த்தியை ஏற்றுக்காது இந்த விஷத்தை தாழ்த்தி இருக்கிற வரைக்கும் நீ உருப்பிட மாட்டேங்கும் பகவானுக்கும் நமக்குமே அப்புறம் மற்றவன்கிட்ட பேசுகிறது என்ன இருக்குது பகவான் ரொம்ப வசந்தவர் நீ மட்டமானவன் அப்படின்னு விவகாரத்தில் வேணால் சொல்லுப்போம் எல்லாம் பகவானோடதுன்னு சொல்லுவோம் ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா பரமார்த்த திருஷ்டியில் பார்த்தா அப்படி கிடையாது அது மாத்திரம் இல்லை அவர் சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தான்னு அதெல்லாம் கிடையாது கிரியாபேக்ஷையா கிரியாவும் கிடையாது ஜாதி குண கிரியா இன்னொன்று இருக்குது சம்பந்தமும் இருக்குது அவர் எதோட சம்பந்தப்படுத்துறது மாயையே மித்யா அது மித்யாவோடய கயிறுக்கும் பாம்புக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்பேற்பட்ட சம்பந்தம் நம்ம கயிறு பாம்பு உதாரணத்தில் சத்திய சம்பந்தமாக மித்யா சம்பந்தமானா அப்படி பகவானுக்கும் சிருஷ்டிக்கும் இருக்கிற சம்பந்தம் பிரம்மத்துக்கும் ஜெகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் சத்திய சம்பந்தமாக மித்யா சம்பந்தமானா அத்வைத சித்தாந்தப்படி சத்ய சம்பந்தம் சம்பந்தம் சத் மித்யா வஸ்து வஸ்துவே மித்யான்னா சம்பந்தம் மாத்திரம் இருக்க போகிறது இல்லாத பாம்புக்கும் இருக்கிற கயிறுக்கும் உள்ள சம்பந்தம் இல்லாத பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற பிரம்மனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம் சம்பந்தங்கிறதே துவைத்தத்தில் தான் இருக்குது ஆக சம்பந்தத்தை நிஷேதம் பண்ணுறோம் ஆகையினால் இதை சொல்கிற ஜாதி குணக்கிரியாபேஷையாக ப்ரித்தக்கிரியா தற்ற அசமர்த்துவாத் நிஷேதா பிரவர்த்தே இந்த விஷயத்தை நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன் இன்னும் அப்போ யோகோயோகவிதாம் நேத பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ஹவஸ்ரீமான் கேசவுருஷோத்தம இந்தநாமத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் விஸ்வம் விஷ்ணுவஷட்காரோ பூதபவியபவத் பிரபு பூதகிருத் பூதபுத்பாவோ பூதாத்மா பூதபாவன பூதாத்மா பரமாத்மா செரமகதி அவ்ய புருஷஸ் சாட்சி க்ஷேற்றோக் க்ஷரே வச்ச யோகோயோகவிதான் நேத்தா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ஹவ்ஸ்ரீமான் கேசவருஷோத்தமோகத்துக்கு இன்னொரு தரம் பார்த்தோம் கொஞ்சம் அழுத்தமாக அப்புறம் யோக யோகவிதான் நேத்தா பிரதானபுருஷேஸ்வர நாரசிம்மவபுஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமாக ஏழுநாமக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஏழாவது நாமத்துக்கும் இன்னும் புருஷோத்தம சப்தத்துக்கும் இன்னும் கொஞ்சம் ஆதிசங்கருடைய விளக்கத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அடுத்த வகுப்பில் நாம் தெளிவாக பார்க்கலாம் நமோஸ்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாக்ஷி சிரோரு பாகவே புருஷாய சாஸ்வத்தே சோட்டிணே நம விஷ்ணு ஜிஷு மகாவிஷு பிரு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமோவிந்தமீர் சத்குருநாம மாராஜ கீ